ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நம அனைகித்தா மோஹால்தாமோகி நூச்சரணவுடையவர்கள் என்ன பலனை அடைகிறார்கள் என்று இங்கே உபதேசம் பண்ணுகிறார் பகவான் அநேக சித்த விபிராந்தாக எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் அதனால குழப்பங்கள் விபிராந்தாக சித்த விப்ராந்தாகனா மனசுக்குள்ள ஏகப்பட்ட பேராசைகளும் எதிர்பார்ப்புகளும் வாழ்க்கையை பற்றிய உண்மையை அறியாம கருதுப கோடியும் அல்ல பலன்னு அருளியார் திருவள்ளுவர் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல நம்ம எதனால பிறந்தோன்னு நமக்கு தெரியாது எப்படி சாகணுங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும் நிச்சயமாக இறந்துதான் போகணும் அப்படி இறக்கிற போது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவு செய்கிறோம் உணர்ந்து மகிழ்ச்சியோட வாழ்க்கையை நிறைவு செய்யணும் அந்த திட்டத்தோடு தான் வாழ்க்கையவே நடத்தணும் நிறைய பேர் அதை நினைச்சே பார்க்கறது இல்லை அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் ஒரு வாழ்வது அறியார் வாழ்க்கைன்னா என்னங்கிறதே தெரியாது ஆனால் மனசில் ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பஞ்சம் இல்லை கோடியும் அல்ல பல எண்ணுவது கோடிக்கணக்கான எண்ணங்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அதுக்கும் மேலே அப்படிங்கிறார் அதுமாரி மாதிரி அநேக சித்த ஏக்கம்னா ஒன்னு அநேக்கம்னா என்ன அர்த்தம் ஒன்னு இல்லப்பா நிறையன்னு சொல்றோம் இல்லையா சித்த விபிராந்தாக மனசுக்குள்ள ஏராளமான விஷயங்களால குழம்பி போயிருக்கிறார்கள் எத்தனை விஷயம் இருந்தாலும் அதற்கு அடிமையாகாம அமைதியாக வாழ தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம் மோகஜால சம் ஆவருத்த மோகஜாலேஷு இந்த மோகம்னா அவிவேகம் வாழ்க்கையை பற்றிய பகுத்தறியாம இருக்கிறது அந்த ஜாலம் அது ஒரு வலை அந்த அவிவேகமாகிய வலையால நன்கு கவரப்பட்டிருக்கிறார்கள் அந்த வலைக்குள்ள சிக்கிக் கொண்டு விட்டார்கள் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் இந்த மயங்கி வலைப்பட்டார் இங்கே மோக ஜால சமாவிர உண்மையை உணர்ந்தவர்கள் நன்றாகவே பற்றற்றவர்களாகி விடுகிறார்கள் மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா உண்மையை உணராதவர்கள்லாம் மயங்கி வலைப்படுகிறார்கள் வெளியில் வர முடியல ஒரு அமைதியாக உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்கோ தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது வேற வழி இருக்கான்னு கேட்கிறார்கள் சாப்பிட்றதுக்கு வாய் வழியாக தான் வேற வழியா சாப்பிட முடியாது அதெல்லாம் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கு இந்த மாதிரி அமைதிக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுல ஈடுபாடு வர்றதில்லை ஈடுபாட்டை வளர்த்துக்கணும் அதனுடைய பயனை தெரிந்து கொண்டு செயற்கையாகவாவது செய்து அதை இயற்கை நிலையை அடையணும் ஃபேக்கிட் அண்டு மேக்கிட்டுங்கிறாங்க இல்லையா அது வேறு விஷயங்களுக்கு சொன்னாலும் இந்த விஷயத்திலையும் அது பொருத்தமாக இருக்கும் நாம் செயற்கையாக இதனுடைய பயனை தெரிஞ்சு ஆர்வத்தை வளர்க்குறதுக்காக செயற்கையாக பண்ணணும் பிடிக்காட்டாலும் உக்காந்து செய்யணும் எப்படி நமக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ எக்ஸசைஸ் பண்ணி உணவு அருந்தித்தான் ஆகணும் உடம்புக்கு சக்தியை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியமோ அது மாதிரி பண்ணணும் மோக ஜால சமாவிருத்தாக அவிவேகம் பகுத்தறிவின்மை அதில் அந்த வலையில் நன்றாக கவரப்பட்டிருக்கிறார்கள் காமபோகேஷு பிரசக்தாக எப்ப பார்த்தாலும் புல வயசானாலும் அங்கேயும் இங்கேயும் சுத்தி எல்லாத்தையும் உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு ரொம்ப பிரசக்தாக பிரகருஷேண சக்தாக ரொம்ப ஆழமா அதில் ஈடுபட்டு நரக்கே பதந்தி வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் துன்பத்தில் உழலுகிறார்கள் சாதாரண அர்த்தம் ரொம்ப சாஸ்திரியமான அர்த்தம் அப்படி பார்த்தா நரகலோகம்னு ஒன்று இருக்கு அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் இப்ப இங்கேயே பெரிய பங்களால இருக்கிற ஒரு ஆளை போய் சேரியில் போய் இரு நதிக்கிற ஓரமாக சேர்த்து பக்கமாக இருக்கிற அந்த ஷேர்லாம் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு குடிசே மழை பெஞ்சா உழுகிற இடத்துல போய் இருந்தால் எப்படி இருக்கும் அவன் ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவனை போய் அங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிறவி எடுக்க வரும் துன்பப்படுவான் இந்த பிறவிலேயே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை உணரணும் ஆகவே அசுர குணங்களை உடையவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பதிலாக பிற்போக்கு நிலை ஏற்படும் என்பது கருத்து அநேகித்த விஹ ஜால சமாவோகேஷு நரகேஷு எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது